அல்லாம் அலி முலா இபிராஹிம் அவன் தோதர் முகமது அலி சலாத்து வசலாம் அவர்கள் மீண்டும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மர்ணித்து விட்ட முஸ்லிம்கள் பிரிவினால் வரைக்கும் அதே சத்தியத்தை கீழ்மையுடன் பின்பற்றி மர்ணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக நபீவின் பெயரால் நூற்றுக்கணக்கான போலியான செய்திகள் சொல்லப்பட்டு மக்கள் வழிகெடுக்கப்படுகின்ற காலமில்லை நதியின் பெயரால் ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது நபி அதையு செலாத்துவத்தலாம் அவர்கள் சொன்னதாக அபூரார் அலியல்ல மூலம் இந்த செய்தி அறிவிக்கப்படுகின்றது எனக்குப் பிறகு நீங்கள் கருத்து முரண்பாட்டையும் குழப்பத்தையும் காண்பீர்கள் என நபி சொன்னபோது ஒருவர் கேட்கின்றார் அல்லாமின் சோதரவர்களே அந்த நிலையிலே எங்களுக்கு தாங்கள் ஏவுவது என்ன என கேட்டபோது அமீருடனும் அவரது தோழர்களுடனும் சேர்ந்து கொள்ளுங்கள் என கூறி உஸ்மான் ரபியுல்லாம் அவர்களை குறிப்பதாக சொல்லிக்காட்டினார்கள் என்ற இந்த அறிவிப்பு காணப்படுகிறது கருத்து முரண்பாடு தோன்றும்போது அமீர் என்ன சொல்லுகின்றாரோ அது சரியாக தெரி பிழவியாக தெரிந்தாலும் உலக விடயங்களிலும் அமீர் சொல்வதையே ஏற்று நடக்க வேண்டும் இதுதான் நபி அவர்கள் எங்களுக்கு ஏவியது என்ற ஒரு விடயத்தை முன்வைக்கின்றார்கள் அப்படியானால் கருத்து முரண்பாட்டின் போது அதனை அமீரிடம் கொண்டு சென்று அவர் தரியை சொன்னாலும் பிழையை சொன்னாலும் உண்மையை சொன்னாலும் பொய்யை சொன்னாலும் அப்படியே கேட்டு நடத்த வேண்டும் என்ற ஒரு கொள்கை நதியின் பெயரால் சொல்லப்படுகின்றது இப்போது அல்லாவுடைய நேர்வழியை பின்பற்ற முனைகின்ற ஒரு மனிதன் அல்லாவுடைய வேதத்தை பற்றி அடிப்பதை அறிவை மனிதன் என்னுடைய சிந்தனையிலே கேள்வி எழுகின்றது கருத்து முரண்பாட்டை அமீரிடம் எடுத்துச் செல்வதா அல்லது அல்லாஹற்ற மாற்றமாக ஏதேனும் சொல்லி இருக்கின்றானா என்ற கேள்வி எழுகின்றது அமீர் என்பவர் சாதாரண ஒரு மனிதர் அல்லாவுடைய பூமியிலே மேலோங்க செய்வதற்கு ஒரு தலைமைத்துவம் அடிப்படை அவசியமானது அதன் அடிப்படையிலே முஸ்லிம்கள் என்போர் ஒரு அமீர் இல்லாமல் இருக்க முடியாது என்பதை இஸ்லாம் நிச்சயமாக சொல்லுகின்றது ஆனால் நபி அவர்களால் நியமிக்கப்பட்ட அமீர்மார்கள் கூட புறானுக்கு முரணாக ஹரீசுக்கு முரணாக சொன்னதை படித்திருக்கின்ற உள்ளங்கள் சிந்திக்கின்றன மார்த்த விடயத்திலே சாதாரண ஒரு அநீராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அனைத்தையும் அறிந்தவராக இருப்பாரா சிலையில் இருந்து பாதுகாக்கப்பட்டவராக இருப்பாரா அப்படி இருந்தால்தானே மார்த்த விடயத்தில் ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடுகளை அந்த அநீரிடம் கொண்டு செல்ல முடியும் என்ற கேள்வி எழுகின்றது இப்போது நாம் அல்லாவுடைய வேதம் அல்பொரு அதனுடைய கருத்து இதுதான் என்பதை தெளிவுபடுத்தி நடிகர்களுடைய ஒரு மனிதனுக்கு மிக தெளிவான பாதையை காட்டுகின்ற கருத்து முரண்பாட்டின் போது என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஏதாவது என்று பார்த்தால் நிச்சயமாக அழகான ஒரு வசனத்தை சொல்லி இருக்கின்றான் நாம் அனைவரும் அறிந்த வசனம் நான்காவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி வசனம் எவ்வளவு அழகாக அல்லாஹ் சொல்லுகின்றான் என்றால் விசுவாசம் கொண்டவர்களே அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடவுங்கள் தூதருக்கு கட்டுப்பட்டு நடவுங்கள் அல்லாவையும் தூதரையும் பின்பற்றி உங்களை வழிநடாத்தும் காலம் எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய தலைவருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடவுங்கள் இப்போது அல்லா எமது பிரச்சினைக்கு பதில் சொல்லுகின்றான் கட்டுப்படுங்கள் தூதருக்கு கட்டுப்படுங்கள் அமீருக்கு கட்டுப்படுங்கள் என்று அடிப்படையை அல்லா முதல்ல சொல்லுகின்றான் இஸ்லாமிய சமூகம் என்பது விபரிக்கின்ற உபதேசமாக என்னுடைய கேள்வியும் அதற்கான பழுவும் என்னவென்றால் மார்க்க விடயங்களிலே அல்லது ஒரு அமீரை அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு வழிதாத்தும் அமீரை கட்டுப்பட்டு நடக்கின்ற இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு விடயத்தில் வந்து வந்துவிட்டதென்றால் கருத்து முரண்பாடு ஏற்பட்டு விட்டதென்றால் நதியின் பேரால் முன்னால் சொல்லப்பட்ட ஒரு செய்தியை நாம் நினைவுபடுத்தினோம் இந்த செய்தியை முன்வைத்து அமீர் என்ன தீர்மானத்துக்கு வந்தாலும் அதனை எடுத்து நடத்த வேண்டும் அதுக்கு என்று தெரிந்தாலும் அதனை பின்பற்ற வேண்டும் அந்த பிழை பனிரங்கமாகிவிட்டால் பொய்யை சொல்லியாவது அமீர் சொல்வது உண்மைதான் என்று மக்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது எனவே எனக்கு கேள்வி எழுகின்றது கருத்து முரண்பாடு எழும்போது இப்படி ஒட்டுமொத்தமாக அமீர் சொல்வதை ஏற்று நடக்கின்ற ஒரு தனமான கடமையாக்கிக் கொண்ட ஒரு போக்குகின்றான் அல்லாவுக்கு வழிபடுங்கள் தூதருக்கு வழிபடுங்கள் உங்களுடைய தலைவர்களுக்கும் வழிபடுங்கள் இவ்வாறு வழிப்படும் போது உங்களுக்கு இடையில் ஏதேனும் கருத்து முரண்பாடு தோன்றினால் அதனை அின்பாலும் தூதரின்பாலும் திருப்புங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்படியானால் நதியின் பேரால் சொல்லப்பட்ட நம் முன்னால் எடுத்துச் சொன்ன செய்தி உண்மையானதா என்று முதலிலே பார்க்க வேண்டும் புரான் வஸ்மத்துக்கு முரணாக ஒருபோதும் ஹரீசர் இருப்பதில்லை புராணை எப்படி பின்பற்றுவது என்று பின்பற்றி காட்டியவர்கள் தான் நபியவர்கள் இந்த எப்போது இறங்கியது அதன் விளக்கம் என்ன என்பதை முதலில் நாம் பார்த்தால் கருத்து முரண்பாட்டை அல்லாவிடமும் தூதரிடமும் கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்று இஸ்லாம் என்ற பெயரில் தோன்றியவர்கள் அமீர் இல்லாமல் ஜாகிரியத்திலே இருக்கின்ற கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் ஒரு அமீர் இருக்க வேண்டும் என்ற நல்ல விடயத்தை புரிந்து ஒன்றுபட்ட மக்கள் மீண்டும் எதிர்த்திசையிலே வலிகேட்டிலே அழைத்துச் செல்லப்படுகின்றார்கள் சாதாரண வழிகேடு அல்ல இசாத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய வழிகேட்டிலே அழைத்துச் செல்லப்படுகின்றார்கள் அதற்கு அடிப்படையாகத்தான் கருத்து முரண்பாடு தோன்றும் போது அமீரையும் அமீரோடு உள்ளவர்களையும் சேர்ந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தி நதியின் பெயரால் முன்வைக்கப்படுகின்றது அது எந்த அளவுக்கும் நம்பகமானது என்பதை இரண்டாவது பார்ப்போம் இப்போது அல்லா சொல்லுகின்றான இந்த நான்காவது அத்தி ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது எக்னம் கட்டுப்பட வேண்டும் ஆனால் உங்களுக்கு கருத்து முரண்பாடு வந்தால் தலைவரை ஒரு வைத்துவிட்டு அல்லாவிடமும் தூதரிடமும் கொண்டு செல்லுங்கள் என்று மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லுகின்றான் சொல்வதா நிறுத்துக் கொள்ளை தொடர்சுவாசிக்க மர்ம நாளை விசுவாசிக்கின்றவர்களாக இருந்தால் இவ்வாறு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே கேள்வி எழுகின்றது அமீருக்கு கட்டுப்பட்டு ஒரு இஸ்லாமிய சமூகம் நிலையிலே அமீருடைய அறியாமை காரணமாக போதிய தெளிவு இல்லாத காரணமாக அமீருடைய அதிகாரத்தை தன்னுடைய சுய நோக்கத்திற்காக தவறாக பயன்படுத்துவதன் காரணமாக இப்படி ஏதாவது ஒரு காரணத்தில் அமீருக்கும் அமீருக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களுக்கும் இடையிலே சர்ச்சை ஏற்பட்டால் அதே அமீருடன் கொண்டு செல்லுங்கள் என்று முன்னால் சொல்லப்பட்டு செய்து சொல்லுகின்றது அமீரோடே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் அது எந்த பிழையாக இருந்தாலும் என்று அந்த செய்தி காட்டுகின்றது ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் அல்லாவையும் மருமை நாளையும் விசுவாசிப்பதாக இருந்தால் அல்லாவிடமும் தூதரிடம் கொண்டு செல்லுங்கள் அமீரை விட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான் கட்டுப்பாடு என்பது அல்லாஹுக்கும் கட்டுப்படுங்கள் தூதருக்கு கட்டுப்படுங்கள் அமீருக்கும் கட்டுப்படுங்கள் ஆனால் பிரச்சனை வந்து விட்டால் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டியது அநீரிடம் அல்ல அல்லாவிடமும் தூதரிடமும் என்று மூன்றாக சொன்ன விடயத்தை அல்லாஹ் இரண்டாக சுருத்தி விட்டான் அப்படியானால் கருத்து முரண்பாடு ஏற்படும் போது தூதரிடமும் கொண்டு செல்ல வேண்டும் யாருக்கு கட்டளை என்றால் அல்லாவையும் மர்மை விசுவாசிப்பவர்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் நபியுடைய காலத்திலே ஏதாவது பின்னணி இருக்கின்றதா என்று பார்த்தால் நிச்சயமாக இருக்கின்றது அவர்களும் சேர்ந்து இந்த ஹபீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள் முதல் தரத்தில் உள்ள இமாம் இவனை கிடைத்து எவ்வாறு தலைப்படுகின்றார்கள் என்றால் பாவம் இல்லாத காரியத்தில் அமீருக்கு கட்டுப்படுவது கடமை என்று தலைப்பிட்டு அவன் கீழே இந்த ஹரிசை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதாவது சுருத்தமாக இந்த வசனம் எப்படி இறங்கியது என்பதை அப்துல்லா இப்னாஸ் வபுல்வாஹன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த வசனம் அப்துல்லா இப்னாஃபா என்ற சஹாபி இவர்களை ஒரு ஒரு பதை பிரிவித்து நபி அவர்கள் அமீராக நியமித்து அனுப்புகின்றார்கள் அவருடைய விதயத்திலே இந்த வசனம் இறங்கியது என்று அப்துல்லா அப்பாஸ் ரஜன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இது சகி உல் புகாரியிலும் காணலாம் சஹி முசுமலும் காணலாம் சரி இந்த சம்பவம் எப்படி அமைந்தது என்ற விபரம் சகிள் புகாரியிலே நாம் எடுத்து பார்த்தால் நாலாயிரத்தி இலக்கத்தில் அமைந்திருக்கின்றது அமீர் என்ன சொன்னாலும் அமீரோடு கருத்து முரண்பாடுகள் ஏற்படுகின்ற போது அமீர் சொல்வதைத்தான் சரி காண வேண்டும் அது பிழை என்று தெரிந்தாலும் அதனைத்தான் பின்பற்ற வேண்டும் இப்படித்தான் நபி அவர்கள் சொன்னார்கள் என்று நபி அவர்களுடைய பெயரால் இந்த செய்தி பரப்பப்படுகின்றது ஆனால் ஹமீர்கள் பதியப்பட்ட நூல்களிலே முதல் தரமானது புகார் என்பது அனைவருக்கும் தெரியும் அந்த புகாரியிலே நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பதாவது இலக்கத்தில் இந்த ஹரீஸ் அமைந்திருக்கின்றது அவர்கள் ஒரு பதைக்கு அமீராக நியமித்து அனுப்புகின்றார்கள் அனுப்பும் போதும் சொல்லுகின்றார்கள் இவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடவுங்கள் என்று தெளிவாக சொல்லி அனுப்புகின்றார்கள் இப்போது அவர்கள் யுத்தத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் சகாபியாக இருந்தாலும் உணர்ச்சிகளுக்கு அடிமைப்படுகின்ற பலவீனங்கள் எல்லோரிலும் இருக்கும் சிறு சகாபாக்களிலும் நடக்கும் நடந்தது என்பதற்கு இதுவும் ஒரு சான்று ஒட்டுமொத்தமாக அந்த சகாபாக்களை அல்லாஹ் தெரிந்து கொண்டாலும் அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் எல்லாமே அவுக்கு மிக விருப்பமானதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக சரியானதாகத்தான் இருந்திருக்கும் என்பது கிடையாது சட்டங்களை தெரியாததன் காரணமாக உணர்ச்சி வசப்பட்டதன் காரணமாக தவறுகள் செய்திருப்பார்கள் அதிலே ஒரு தவறு நடக்கின்றது அமீருக்கு தன்னோடு வந்த முஸ்லிம்களோடு ஒரு கோபம் ஏற்பட்டு விட்டது அமீருக்கு கட்டுப்பட்டு நடத்த வேண்டும் என்று சொன்னதை அவர்கள் மீண்டும் நினைவுபடுத்தி காட்டுகின்றார்கள் எனக்கு கட்டுப்பட்டு கடும்படி உங்களுக்கு நடிகர்கள் சொன்னார்கள் தானே கேட்டார்கள் ஆண் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்படியானால் விரைவு கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்றார்கள் ஒரு இடத்திலே குவியுங்கள் என்று சொன்ன போது குவிக்கின்றார்கள் நெருப்பு மூட்டுங்கள் என்று அணீர் சொல்லுகின்றார் அதனையும் இவர்கள் செய்கின்றார்கள் இறுதியாக சொல்லுகின்றார்கள் அதை குழித்து தற்கொலை செய்யுங்கள் என்று அமீர் வழிகாட்டுகின்றார் உணர்ச்சியின் அடிப்படையால் கோபம் வந்துவிட்டது தெரியாது தனக்கு கிடைத்த அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றது முஸ்லிம்களை பார்த்து சொல்லுகின்றார் நெருப்பிலே குதித்து விடுங்கள் என்று சொல்லுகின்றார் இப்போது சில புத்திசாலிகளான முஸ்லிம்கள் இருந்தார்கள் ஒரு ஆணிலே அல்லா சொல்லுவது போன்று ஒரு ஆணுடைய வசனங்கள் ஓவி காண்பிக்கப்பட்டால் குருடர்களையும் செவிடர்களையும் போன்று அவர்கள் அடித்து விடமாட்டார்கள் ஒரு சில சகாபாக்கள் சொன்னார்கள் மரவிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்வதற்குத்தான் நபி முகமதோடு நாங்கள் சேர்ந்தோம் இப்போது அதே நெருப்பிலே குதிக்க சொன்னால் இது எப்படி என்று அமீருக்கு கட்டுப்படுவதிலிருந்து பின்வாங்கினார்கள் ஆனால் னமாக நடக்கின்றமை அமீர் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும் என்று நினைத்த ஒரு சிலர் நெருப்பிலே குதிக்க முயற்சித்தார்கள் இவ்வாறு செய்ய முற்பட்டவர்களை தெளிவாக சிந்தித்து உண்மையை உணர்ந்து கொண்ட மற்ற சாரா தடுத்தார்கள் இப்படி பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போது அமீருடைய கோபமும் இறங்கிவிடுகின்றது மூட்டப்பட்ட நெருப்பம் அணைந்து விடுகின்றது அதாவது பிரச்சினை முடிந்து விட்டது நெருப்பிலே எவரும் குறிக்கவும் இல்லை சொன்ன அமீருடைய கோபம் தனிந்து அவர் நிதானம் விட்டார் நபி செய்தி வருகின்றது யுத்தம் முடிந்து நபி வந்து சொன்ன நபி அலைகு அவர்கள் சொன்னார்கள் நன்கு சிந்திக்க வேண்டும் பெண்களுக்கு மிக தெளிவாக வழிகாட்டுகின்ற தனியான ஹதிஸ் நெருப்பிலே அவர்கள் குடித்திருந்தால் மறுமை நாள் வரைக்கும் அந்த நெருப்பில் அவர்கள் வெளியே நிற்க மாட்டார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார் கருத்து முரண்பாட்டை அமீரிடம் எடுத்து சென்று அமீர் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் எவ்வளவு தெளிவாக நம்பியர்கள் இந்த அறிசிலே சொல்லுகின்றார்கள் என்று வைத்து வேண்டியதை செய்யலாம் என்று அவர் துஷ்பிரயோகமாக விளங்கிவிட்டார் ஆனால் தெளிவான அறிவு கொண்ட முஸ்லிம்கள் அங்கிருக்கு கட்டுப்படும் சொன்னது உண்மை ஆனால் இங்களை அழுவில் ஆழ்த்திக் கொள்ளுவதற்காக ஒரு அமீர் நியமிக்கப்படவில்லை வழிகாட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே அதாவது நெருப்பிலே குதித்து தப்பதை செய்வது என்பது ஒரு அறாம காரியத்தை ஏறிய போது அமீருடைய கட்டளை ஒருபுறம் மறுபுறத்திலே அது அல்லாவுக்கு முரணான ஒரு தடை செய்யப்பட்ட அம்சம் என்ற ரீதியிலே கருத்து முரண்பாடு ஏற்பட்டு விட்டது இங்கே சேர்ந்து கொண்டு அவர்கள் என்பதற்காக மாறாக ஒரு சிலர் தெளிவு இல்லாமல் அறிவு இல்லாமல் அமீரை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து பின்பற்ற முற்பட்டார்கள் அவர்களையும் தடுத்து காப்பாற்றி அது தெளிவாக விளங்கிக் கொண்ட இந்த முஸ்லிம்கள் நபீடன் சொன்னபோது நபி சொன்னார்கள் இவர்கள் அமீருக்கு கட்டுப்படுகின்ற தேரணியில் நெருப்பிலே குளித்திருந்தால் மர்மை நாள் வரைக்கும் அவர்கள் வெளியேறி இருக்க மாட்டார்கள் என்று சேர்த்துவிட்டு சொன்னார்கள் அமீருக்கு கட்டுப்படுவது என்பது ஆகுமான காரியங்களைத்தான் என்று சட்டத்தை செல்விபடுத்தினார்கள் அப்படி என்றால் அல்லாவுக்கும் தூதருக்கும் அமீருக்கும் கட்டுப்படுவது முஸ்லிம் சமூகத்தின் அடையாளமாகும் அதே நேரத்தில் முஸ்லிம்கள் என்பவர்கள் மதையர்களாகவோ அல்லாவுடைய சட்டத்தை தெளிவாக புரிந்து கொள்ளாத அறிவியலாகவோ எல்லோரும் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடாது அப்படி இருக்கவும் கூடாது மாறாக அமீர் பாவம் செய்கின்றாரா என்பதை நன்கு சிந்தித்துக் வேண்டும் அமீரும் ஒரு மனிதர் என்பதை சிந்தித்துக் கொள்ள வேண்டும் மனிதர்களுக்கு தலைமை வாங்குவதற்கு மனிதர்கள் ஒருவரை அல்லாஹ் நியமித்திருக்கின்றானே ஒளிய அந்த மனிதர் அல்லாஹுடைய அந்தஸ்தை அடைந்து விட முடியாது அந்த மனிதர் நபியுடைய அந்தஸ்து அடைந்து விட முடியாது எனவே கருத்து முரண்பாடுகள் அமீரோடு தோன்றினால் குரான் ஹதீஃபிலே உலகில் பார்க்க வேண்டும் இன்று நாம் பார்க் இந்த சம்பவத்திலே நாம் எடுத்து பார்த்தால் அமீருடைய கட்டளை குர்ஆன் ஹதீஃபுக்கு முரணாக இருந்தது எனவே அதனை புரிந்து முஸ்லிம்கள் எதிர்த்தார்கள் எனவே இப்படியான சந்தர்ப்பங்களில் அமீருடைய கட்டளை ஹதீசுக்கு முரணானவை பின்பற்ற என்று நினைத்தால் அவனுடைய நிலை என்ன என்பதை இரண்டாவது கொட்பாடுகளை தெளிவுபடுத்த வேண்டும் உங்கள் ரஃபூர் ரஹீம் الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان خير الكلام كلام الله وخير اله هدي محمد وشار امور مقدساتها وكل محضه بدع وكل بدعه ضلاله وكل ضلاله في النار ما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد விளக்கமாக அமைந்த ஹதீசையும் நாம் பார்த்து விட்டோம் அல்லாவுக்கும் தூதருக்கும் அமீருக்கும் கட்டுப்படுவது இஸ்லாமிய சமூகத்தின் கடமையாகும் கருத்து முரண்பாடு ஏற்படும் என்றால் அதனை செல்ல வேண்டுமா அல்லாவிடம் கொண்டு செல்ல வேண்டுமா என்றால் அல்லாவிடமும் தூதரிடமும் கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் நேரடியாக சொல்லிவிட்டான் இதுதான் இஸ்லாம் அப்படியானால் கருத்து முரண்பாட்டின் போது அமீரையும் என நபிவர்கள் கூறியதாக ஒரு செய்தி சொல்லப்பட்டது நபியவர்கள் சொன்னதுதானா என்று பார்க்க வேண்டும் அப்படி சொல்லியிருந்தால் இது எதனை குறிக்கின்றது என்று பார்க்க வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் இந்த செய்தியை நாம் எடுத்து பார்த்தால் முத்தக சஹாக்கிமிலே இது பதிவாக இருக்கின்றது அதே போன்று அகமதிலும் பதிவாகி இருக்கின்றது முதலிலே இந்த செய்தி நம்பகமானதா என்று பார்த்தால் இதிலே அபு ஹுபைபா என்ற ஒரு அறிவிப்பாளர் இருக்கின்றார் இவர் மஜூல் இனம் காணப்படாத ஒருவர் என்ற அடையாளம் காணப்படுகின்ற இத்தகையவர்களது செய்தியை நம்ப முடியாது என்ற ஹரித்தலையினோடு முடிவித்து வரக்கூடிய அதாவது நபியவர்கள் சொன்ன நம்பகமான செய்தியே கிடையாது இது முதலாவது அம்சம் நபியின் பெயரால் இவர்கள் பரப்புகொண்ட இந்த செய்தி கருத்து முரண்பாடு ஏற்படும் போது அமீரோடும் அமீரோடு உள்ளவர்களோடும் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்பது நபி அவர்கள் ஒருபோதும் சொல்லவில்லை நபி அவர்கள் சொன்ன உண்மையான ஹரிசை நாம் மேலே பார்த்து விட்டோம் அல்லாஹுக்கும் கட்டுப்படுங்கள் சூழருக்கு கட்டுப்படுங்கள் அமீருக்கும் கட்டுப்படுங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார்கள் அந்த பயணத்திலேயே அமீருக்கு கட்டுப்பட்டவர்களை பற்றி நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் தங்களை அழித்துக் கொண்டிருந்தால் வரைக்கும் அவர்கள் வெறுப்பில் வெளியே இருக்க மாட்டார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அமீருக்கு கட்டுப்படுவது என்பது காரியமாக இருக்க வேண்டும் அமீரர்கள் அராத்தை சொன்னால் அதில் கட்டுப்படுவதல்ல உதாரணம் ஒன்று மிக தெளிவாக சொல்லலாம் இந்த நபியின் பெயரால் போலியாக அறிவிக்கப்படுகின்ற செய்தியை ஹரீஸ் என்று பரப்புகின்றார்கள் அதே நேரத்தில் அல்லாஹ் அல் குரானிலே விடயத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் ஒரு சபித்ததில் ஹெக்மாவல் மௌசனா ஞானத்தை கொண்டும் அழகிய உபதேசத்தை கொண்டும் அல்லாவுடைய தீரின்பால் நீங்கள் அடையுங்கள் அவர்களோடு நீங்கள் விவாதம் புரியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை விடுகின்றான் போலியான அடிமையாக்கி கொண்டிருக்கின்ற இந்த கூட்டம் விவாதம் செய்வது ஹராம் என்ற பத்துவாவை பரஞ்சிருக்கின்ற அந்த தலைவரை அப்படியே குருட்டுத்தனமாக பின்பற்றுகின்ற தக்களீர் செய்கின்ற ஹராமான விடயங்களிலும் பின்பற்றுகின்ற ஆகமான விடயங்களை ஏவினால் தான் அமீருக்கு கட்டுப்பட வேண்டும் அமீர் சொல்லுகின்ற விடயம் சரியானதா பிழையானதா என்று சர்ச்சை அது ஹராமானதா ஆழமானதா என்று சர்ச்சை அதனை குரான் ஹதீசிடம் கொண்டு சென்று தீர்ப்பு எடுக்க வேண்டுமே ஒளிய ஹராத்தை ஏவுகின்ற அதே அமீரிடம் நீங்கள் கொண்டு சென்றால் அவர் அந்த ஹராத்தை சரி என்றுதான் சொல்லுவார் அதன் பிறகு அமீரும் மாமூர்களும் சேர்ந்து நிறையிலே நுழைய வேண்டிய நிலை ஏற்படும் எனவே அதற்கு சான்றாக சொல்லக்கூடிய இந்த செய்தி முதலிலே நம்பக மற்றது மஜூல் என இனம் காணப்படாத ஒரு அறிவிப்பாளர்களே காணப்படுகின்றார் முதலாவது செய்தி இரண்டாவது இந்த செய்தியிலே உள்ள குறைபாடு என்னவென்றால் ஆதாரமாக காட்டுகின்றார்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்பதற்கு பதிவாக அமீர் என்ற வார்த்தையில் தான் பதிவாக இருக்கின்றது அமீர் என்பது வரிசையை ஏற்றுக்கொண்டால் கூட அது தனியான ஹவீப் என்று சொல்லவில்லை இது அதனுடைய இரண்டாவது குறைபாடு மூன்றாவது உஸ்மான் ரபியல்லது தெரியும் அவரோடு உள்ளவர்களையும் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னவன் தெரியு இதே செய்தியின் இறுதியிலே பதிவாக இருக்கின்றது இப்படி சொன்னதன் மூலம் உஸ்மான் ரவி அவர்களை சுட்டிக்காட்டுகின்றார்கள் அறிவிப்பிலேயே காணப்படுகின்றது எனவே ஒவ்வொரு பார்க்காமல் அவரோடு கொள்கை அது நடிகவர்கள் சொன்னது அல்ல சொன்ன உண்மையான ஹதீசுக்கு முரணானது அதனை தாண்டி அல்குரானிலே நேரடியாக சொல்கின்ற கட்டளை அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் சூதருக்கு கட்டுப்படுங்கள் அமீருக்கும் கட்டுப்படுங்கள் முரண்பாடு ஏதேனும் ஒரு பிரச்சனையில் அல்லா ரசூலிடம் என்று அதே போன்று இந்த ஹரீஸும் அதனை மேலும் தெளிவுபடுத்துகின்றது அமீரோடு சேர்ந்து கொள்ளுங்கள் சரிவினை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று நபியின் பெயரால் ஒரு பொய்யான செய்தி சொல்லப்பட்டு மற்ற வழிடுக்கப்படுகின்றையும் தோற்றுவிட்டூத் அகமது ரஹத்து அழகி அவர்கள் சொன்ன அத்தனையும் நாங்கள் எடுத்து நடக்கின்றோம் என்று ஒரு கொள்கையில் உள்ளவர்கள் அந்த மசூத் அகமது ரஹ் அழகி அவர்கள் திகழ்த்து முஸ்லிம்கே இந்த கட்டுப்படுதல் பற்றி என்ன எழுதியிருக்கின்றார் என்றால் அதாவது அல்லாவுக்கும் மாறு செய்கின்ற விடயங்களில் எவருக்குமே கட்டுப்படக்கூடாது யாராவது ஒருவர் அல்லாவுக்கும் மாறு அதாவது மாற்றமான விடயத்தை சொல்லக்கூடியவருக்கு கட்டுப்படுவது கடமை என்று ஆக்கிக் அல்லது அது ஆழமானது என்று ஒருவர் ஆக்கிக் அவர் காதில் ஆவார் கொள்கையை இப்போது முன்வைக்கின்றார்களோ அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்க அனைத்துமே சரியானது குறிப்பாக இந்த மின் ஆகிய முஸ்லிமீதியிலே எழுதியிருக்கக்கூடிய அனைத்தும் சரியானது இந்த கொள்கையில் இருக்கக்கூடியது எனவே கருத்து முரண்பாடு அமீரோடு ஏற்படும் போது அதிலே அமீர் என்ன சொல்லுகின்றார் என்று அநீரிடம் சேர்த்து அதனை பின்பற்றுகின்றவர்கள் நிச்சயமாக ஒருபோதும் அல்லாவையும் மருமை நாளையும் நம்பக்கூடியவர்களாக இருக்க முடியாது எனவேதான் அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் அல்லாவையும் மருமையையும் நம்புவதாக இருந்தால் அல்லாஹுக்கும் தூதருக்கும் அமீருக்கும் கட்டுப்படுகின்ற சமூகம் உங்களுக்கு மத்தியில் சர்ச்சை வரும்போது நீங்கள் அல்லாவிடமும் ரசூலிடமும் கொண்டு செல்ல வேண்டும் என்று அல்லா சொல்லுகின்றார் அதே போன்று நாம் மேலே கண்ட அந்த அவிதிலே அமீருக்கு என்று ஏறி அனுப்பினார்கள் அங்கு சென்றதும் அமீர் தன்னுடைய கோபத்தின் காரணமாக தனக்கு தான் எதனை சொன்னாலும் கட்டுப்பட வேண்டும் என்று பிழையாக விளங்கி துஷ்பிரயோகம் செய்ய முற்பட்டார் அந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய தவறை நபி அவர்கள் எப்போது என்றால் அவர் சொன்ன விலையான செயலை இந்த முஸ்லிம்களால் நீங்கள் செய்திருந்தால் நெருப்பிலே நுழைந்த நீங்கள் மர்மை நாள் வரைக்கும் நெருப்பை விட்டு வெளிவர மாட்டில் என்று அடிப்படை தெளிவானது நாங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட வேண்டும் தூதலுக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாவுக்கும் தூதலுக்கும் கட்டுப்பட்டு வல்மராற்றும் தலைவருக்கு கட்டுப்பட வேண்டும் தலைவரோடு எப்போது கருத்து முரண்பாடு ஏற்படுகின்றதோ தலைவோடு விடயத்தில் எப்போது நாம் குரான் சுண்ணாவிலே பிழை காண்கின்றோமோ அந்த நேரத்திலே நபியுடைய காலத்தில் அந்த சகாபாத்தை எதிர்த்து நின்றார்களோ இதனை நாம் செய்ய மாட்டோம் என்று எப்படி எதிர்த்தார்களோ அதே போன்று தவறு விடக்கூடிய மனிதனாகிய அமீருடைய பிழையில் அமீருக்கு நாம் கட்டுப்படக்கூடாது அல்லாவுக்கும் தூதருக்கும் முரணமாக சொன்னால் அந்த பிழையை எடுத்து சுட்டிக்காட்ட வேண்டும் அந்த கட்டுப்பாடு இல்லை என்று நபி அழைச்சா பேசம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் இதனை மறந்து கருத்து முரண்பாட்டின் போது அல்லாவுடைய கட்டளையையும் புறக்கணித்து தூதரையும் இரண்டாம் இடத்துக்கு தள்ளிவிட்டு தவறுகள் செய்கின்ற தன்னுடைய கோபங்களையும் மகிழ்ச்சியின் அடிப்படையிலே மக்களை கொண்டு செல்ல முயற்சிக்கின்ற தலைவரைத்தான் முற்றிலும் கட்டுப்படுவோம் கருத்து முரண்பாட்டின் போது அவர்கள் நடப்போம் என்றால் இவர்கள் அல்லாஹையும் விசுவாசித்தவர்களாக இருக்க முடியாது அவர்கள் காவிரி என்பதை அவர்களுடைய அவர்கள் யாரை முற்றாக பின்பற்றுவதாக சொல்லியிருக்கின்றார்களோ அந்த மசூத் அகமத் அவர்கள் தங்களுடைய மின்னாஜில் முக்குமீனிலே எழுதியிருக்கின்றார்கள் அல்லா எங்களுக்கு அவருடைய தீனை தூய்மையாக புரிந்து தூய்மையோடு அந்த தீமை என்று மன்னிக்கக்கூடிய பாட்சியத்தை தந்தவருவானாக அப்போலோ ஹாதாஸ்து வாகலி வரிசாயிகள் மற்றும் மீனவள் முசல்மான்